नमो யக்கத்திருஷி மஹோ நமோ குருப்பன பிரத்தைவ்வாஹமஸ் ஓ பிராந்தம் சுனிச்சரவா முகான் ஸ்விஷ்டன் புனரபிதிஷணோன் அலாத்தாந்த ஒன்றாவது விந்தமான அந் புவனம் விசந்தி த காரணோச்சி சௌடபாச்சாரியர் படைப்பு என்பது உண்மையில் இல்லாதது ஒன்று பரம்பொருளை தவிர படைப்பு என்று ஒன்று இல்லவே இல்லை சிருஷ்டித்யா இதுதான் சித்தாந்தம் அத்வைத பிரம்ம சைத்தன்யமேவ சத்தியம் அத்வைத பிரம்ம சைத்தன்யம் மாத்திரம்தான் சத்தியம் சிருஷ்டி அல்ல ல்லைவாத அத்வைத்தவாதா ஆக இந்த அஜாதிவாதம் அத்வைத்தவாதத்தை விளக்கமாக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கௌடபாதாச்சாரியர் பிரபஞ்சோபசமம் சாந்தம் சிவம் அத்யத்தம் அதுக்கு தான் விளக்கம் உபனிஷத் மந்திரத்தை மருந்துட கூட அந்த மந்திரத்துக்கான வியாக்கியான தான் இந்த வைத்த பிரகரணம் அத்வைத்த பிரகரணம் அலாத்தசாந்தி பிரகரணம் இவ்வளவு தூரம் இதை விளக்கி சொல்லணும்னா அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்வப்ன திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு பிரபஞ்ச மித்யாத்வத்தை நிரூபணம் செய்த கவுடபாதாச்சாரியர் மாயாஜால திருஷ்டாந்தத்தை வைத்துக் கொண்டு ஜெகன் மித்யாத்வத்தை நிரூபணம் செய்தவர் இப்பொழுது அலாத்த அலாத்த சாந்தி அலாத்த பிரமணம் அந்த திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு அலாத்த திருஷ்டாந்தத்தை வைத்துக்கொண்டு இந்த ஜெகித்யாத்வத்தை அத்வைத பிரம்மனை நிரூபணம் செய்கிறார் இருட்டறையில் ஒரு தீப்பந்தத்தை சுழற்றினால் பல்வேறு வடிவங்கள் காட்சி அளிக்கின்றன அதே போல சைத்தன்யம் மாயையினால் இந்த அனுபவிக்கப்படுகின்ற பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது அனுபவம் இருக்கலாம் வேற்றுமை அனுபவம் இருக்கலாம் ஆனால் வேற்றுமை அனுபவம் உண்மையல்ல எப்படி தீப்பந்தம் சுழற்றும் சுழற்றப்படும் பொழுது அந்த வடிவத் தோற்றங்கள் எல்லாம் அனுபவிக்கப்பட்டாலும் அது உண்மையல்ல என்பது விளங்குகிறதோ அதை போல அந்த தீப்பந்தத்தை சுழற்றுவதை நிறுத்திவிட்டால் எப்படி அந்த மற்றொரு வடிவத் தோற்றங்கள் இல்லையோ அதை போல அத்வைத பிரம்ம ஆத்ம சைதன்யத்தை உணர்ந்து விட்டால் இந்த ஜகத் துவைத ஜெகத் சம்சாரம் கிடையாது கிடையவே கிடையாது இதுதான் நம்ம மனசில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய விஷயம் அதற்காக இவ்வளவு தூரம் கருத்துக்களை எல்லாம் விளக்கி சொல்றார் கவுடபாதாச்சாரியர் என்ன சொன்னார்ோதுல அலாத்த திருஷ்டாந்த விளக்கி சொன்னார் நாப்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுல சொன்னதுக்கும் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது சொன்னதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் என்ன சொன்னார் இந்த என்னது இந்த ரிஜுவக்ராதி ஆபாசம் இந்த ஆபாசம் வெளியிலிருந்து வரல அதை சுழற்றும் பொழுது வெளியிலிருந்து வரல சுழற்றுவதை நிறுத்தும் பொழுது அது வெளியில் எங்கும் செல்லவில்லை சுழற்றும் பொழுது உள்ளிருந்தும் வரவில்லை சுழற்றுவதை நிறுத்திய பிறகு உள்ளுக்குள்ளும் செல்லவில்லை ஆகவே இந்த பிரம்ம சைதன்யம் மாயைங்கிற சுழற்சியினால் பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது இந்த நடராஜ தத்துவம் இருக்க நடராஜ தத்துவது இந்த பிரம்ம சுழற்சி தான் அதனாலதான் எப்பவும் விரிச்சே இருக்குதானே இருக்கு நடராஜர் தத்துவமே அப்ப கான்சியில சொல்லணும்னா சைதன்யம் சுழல்றதுதான் நடராஜ தத்துவம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப தட்சிணாமூர்த்தி நடராஜர் சுழற்சி அதனாலதான் அது பஞ்சகிருத்திய கோலம் அது நடராஜ தத்துவம் இருக்கே அது வந்து பஞ்சகிருத்திய வடிவம் அது பஞ்சகிருத்திய பாராயண ரூபம் நட ராஜா நட ஆடுகிறான்ளிர்ந்து விளங்குகிறான் அப்படின்னு அர்த்தம் ஒளிர்ந்து சுழறுகிறான் பிரகாசம் சுழலுகிறது என்ன அர்த்தம் நடத்தி நடத்தினா ஆடுறான் குறிக்கிறான் பாடுறான் சொல்றேன் ஆகினால சுழல்றப்பா சிதம்பரத்தில் சுழல்றார் அதுதான் அது புரிஞ்சுடா சிதம்பர ரகசியம் இந்த ரகசியம் அலாத்தாந்தி பிரகரணத்தில் இருக்கு இப்படி நடராஜருடைய அந்த சுழற்சி தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டி ஆகிறது அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு எல்லா கட்சி பொம்முனி ஒரு இருக்கு தோற்றம் து துடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் எனக்கு மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாட்டு அந்த நடராஜ தத்துவம் அது சொன்னால் பெருசாகிடும் அந்த மாதிரி இந்த சைத்தன்யத்தினுடைய ஸ்பந்தனம்தான் ஸ்பந்தனம் இஸ்இக்குவல் மாயா அப்படி போட்டுக்கணும் ஸ்பந்தனம் மாயா பிரமா அவித்தையினைத்தியமே துவைத பிரபஞ்சமாக தெரிகிறது அத்வைத்தனத்தினால காட்சி அளிக்கிறது கிரகண கிராக காசமாக இருக்கிறது பார்த்துட்டோம் இதுலதான் விளக்கி சொன்னார் அந்த இது எங்கிருந்து வந்தது ை நாச அந் வேற எங்கிருந்தும் வரலை இந்த பிரபஞ்சம் வேற எங்கேயும் போகலை அந்நோ அந்நோ அப்புறம் விசந்தி நஸ்பந்தாத் நிதி இந்த நிர்கத்தாக எப்படி வேணாலும் போடலாம் உள்ள போயிடுத்துன்னு சொல்லலாம் வெளியில் வந்ததுன்னு சொல்லலாம் எல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் இந்த சப்தங்களை எல்லாம் உபயோகப்படுத்துறார் கொடபாதாச்சார் நிர்கத்தாகனா உள்ள போச்சுன்னு சொல்லலாம் நிர்கத்தாகனா வெளியில் வந்ததுன்னு சொல்லலாம் அந்த ரெண்டுக்கும் இடம் கொடுக்கறது அந்த சப்தம் அப்புறம் அதை சொல்லிவிட்டார் என்னதுன்னா அடுத்தது பார்த்தோம் நாம அம்பதா ஸ்லோகத்தில் ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அலாத்தம்னு போட்டது இங்கே விஜானம்னு போட்டிருக்கு திர அபாவ யோகதா இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் திரவியோகத்தகா இரண்டாவது திரவியம் இருந்தா தானே பிரம்மங்கிற வஸ்துவுக்கு வேறாக வேற ஒரு திரவியமும் இல்லை அதோட சம்பந்தமும் இல்லை ஆக ரெண்டு திரவியம் இருக்க பொருள் ரெண்டு இருந்து ரெண்டும் தனித்தனி பொருளா இருந்தா தான் இந்த பொருளுக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்த பொருளே இல்லை பொருள் தனித்தனியா இல்லை எப்படி அலாத்திற்கும் அலாத்தமும் ரெண்டு தனி வஸ்துவா இல்லை ஆபாசம் மருந்துட மாட்டீங்களேன் அந்த வடிவங்கள் வடிவ தோற்றங்கள் வடிவத் தோற்றங்கள் இரண்டாவது பொருள் அல்ல அந்த இரண்டாவது பொருள் இல்லாததோடு என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஆகினால விஜயான திரவியோகா இதெல்லாம் வர்றதும் இல்லை போறதும் இல்லை அடுத்தது இன்னொன்று சொன்ன இதனால என்ன சொல்றோம் இந்த காரிய காரணத்தா பாவகா காரியாரணத்தா பாவகான்னு சொன்னா என்னர்த்தம் இந்த அலாத்தம் காரணம் இந்த வடிவ தோற்றங்கள் எல்லாம் பிரம்மன் காரணம் இந்த ஜகத் பிரபஞ்சம் காரியம் நாம ரூபாத்மக பிரபஞ்சம் காரியம் பாக்கரத்துக்கு இங்கிலீஷ்ல சொன்னா சீமிங்லி பாக்கரத்துக்கு அப்படி ஏதோ வேறையா இருக்கிற மாதிரி காரண காரிய பாவம் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த அலாத்தம் காரணம் அந்த வடிவ தோற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கல ரிஜு வக்ராதி ஆபாசங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அலாத்தம் சொல்லுவோம் அலாத்தம் காரணம் வக்ராதி ஆபாசங்கள் எல்லாம் வராதப்பா அப்ப வக்கராதி ஆபாசங்கள் எல்லாம் என்னது காரியம் அப்ப அலாத்தம் வந்து காரணம் ரெண்டு இருந்தானே காரணக்காரிய பாவம் சொல்ல முடியும் மரம் காரியம் அப்ப அது காலத்துக்கு உட்பட்டதாகிறது பரிச்சேதம் ஆகிறது இங்க என்ன பரிச்சேதம் இருக்கு காரியத்துக்கும் காரணத்துக்கும் என்ன பரிச்சேதம் இருக்கு இந்த காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஏதாவது பரிச்சேதம் இருந்ததுன்னா வேற்றுமை இருந்ததுன்னு சொன்னா குடத்துக்கும் மண்ணுக்கும் பரிச்சேதம் இருக்கணும் இல்லை வஸ்துத்ய ஆபாச ஆகையினால என்ன இல்லாததுனால துவைத்தம் இல்லாததுனால துவைத்தம் வந்து சீமிங்லி துவைத்தம் பாக்கிறதுக்கு துவைத்தம் அதனாலதான் தோற்றம் தோற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த தோற்றம் தான் இருக்கே தவிர உண்மையிலேயே அது கிடையாது தோற்றம் தான் இருக்கே தவிர உண்மையில அது கிடையாது எனவே என்ன பண்ணணும்னா அதுக்கு காரிய காரண பாவம் கிடையாது எல்லாருக்கும் மனசுல இந்த காரிய காரண பாவம் இருக்கு பிரபஞ்சம் காரியம் பிரம்மன் காரணம் அப்படிங்கிறது புஸ்தக சாஸ்திரத்துல வேற படிச்சுடுறோம் ஆனா வாஸ்தவமா என்ன இருக்குன்னா ியலட்சணம்ைத்தியமேன் அூம் இது பூர்ணம் காரணக்காரியலட்சமே அவசிஷன் காரணமாவது காரியமது காரணக்காரியே மிணக்காரியம் மாயிர அவர் அதேதான் மனசுல வச்சுருக்கார் காரிய காரண பத்தவும் தான் ஆரம்பிச்சார் ஆகம பிரகரணத்திலேயே நான் யாரு சரி காரண காரிய விலட்சணை எங்க இருக்கு காரண காரிய விலட்சணைத்தான் துரியமாக இருக்கு துரியம் யாரு அகம் காரண காரிய விலக்ஷண துரிய சைத்தன்யோகம் அஸ்மி புரிஞ்சுகள் அபிமானம் வச்சேன்னா விஸ்வநாயிடுறேன் சூக்மசரீரத்தோட அபிமானம் வச்சேன்னா தைஜச நாயிடுறேன் காரணத்தோட அபிமானம் வச்சேன்னா நான் பிராஜியன் ஆயிடுறேன் அபிமான விட்டு துரியத்தோட வச்சுட்டேன்னா யாரு புரியுறதுலிமான விலக் பிரம்ம சைதன்யே அகம் இத்தி அபிமான அபிமானம்னா என்ன அத புரிஞ்சுக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்ட அகம் பூர்ணகா அவ்வளவு வரப்போறது நிறைய சொல்றாரு சொல்ல போறேன் போறாதோன்னு தோன்றது ஆனால் இனிமே எல்லாம் எனக்கும் பொறுமை இல்லை உங்களுக்கும் பொறுமை இருக்குமான ஆகையினால காரண காரிய விலட்சண சைதன்ய துரியோகம் ஒரு சின்முத்ர எவ்வளவு பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறது பாருங்க அகம் அம் எப்ப இந்த அகம் என்னது இந்த ஸ்தூல விஸ்வ அபிமான ஸ்தூல ஷரீர அபிமானம் பிரபஞ்ச அபிமானம் பிசிக்கல் ஐடென்டிபிகேஷன் இமோஷனல் ஐடென்டிபிகேஷன் என்னெல்லாமும் சொல்றோம் இல்லையா பிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் இமோஷனல் ஐடென்டிபிகேஷன் இன்டலெக்சுவல் ஐடென்டிஃபிகேஷன் என்னெல்லாமும் ஃபியூச்சர் இது பாஸ்ட் நடந்த கதை நடக்க போற கதை நடந்து கதை காரண காரியம் இல்லேன்னா காலம் ஆகுது ஒன்னாவது காரணமும் கிடையாது காரண காரியம் இல்லேன்னு சொன்னா காலமும் அவுட் வெதை வந்து காரியமா மாறுறதுன்னா அது முதல்ல காரணமா இருந்தது பாஸ்ட்ல காரணமா இருந்தது பியூச்சர்ல காரியமாச்சு இல்லையா அப்புறம் வந்து அது என்னது அது இன்னொரு காரியமாகும் போது அந்த அது பாஸ்ட் ஆகிடுறது ஃபியூச்சர் வந்துடும் ஆக பூத கால பவிஷிய வர்த்தமான கால இவ வர்த்தமான கால ஆதவு அந்த நாஸ்தி வர்த்தமானே தத்தத்தா வித்ததை சத படித்தோம் வைத்திரத்தில் இதிலையும் பார்த்தோம் ஆத அந்த எந்நாஸ்தி வர்த்தமானே தத்தத்தா காலமும் இல்லைன்னு இப்போ நம்ம எல்லாம் கவலைப்படுறோம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோமே இனி வருங்காலத்தில் என்ன ஆக போகிறோமோ இந்த காலத்தை எப்படியோ ஒப்பேத்தின் இருக்கோம் காலமாவது ஒன்னா நீ வந்து கால சக்கரத்தில் மா கால சக்கரத்தில் கால சக்கரத்தை மாட்டின்னு சொத்து சுத்துன்னு சுத்தற நீ என்ன பண்றது சுவாமி இப்படி மாட்டின் இருக்கேன் கற்பனை சுத்த இருக்கும் அதை விட்டு எப்படி வெளியில வர்றது வெளியில குதி சுட்டு என்ன பண்றது வேடிக்கை வரது அது மா நீ என்ன பண்ணணும்னா இந்த சம்சார சக்கரம் பரிபிரமணம் என்னப்பா நீ பரிபிரமணம் பண்ணிட்டு இருக்க தெரிய மாட்டேங்கிறதே உனக்கு எப்ப பார்த்தாலும் கவலையோ கவலை கல்யாணம் ஆகலையேன்னு கவலை கல்யாணம் ஆன பிறகு குழந்த பொருட்களையே கவலை அபிமானம்னா அபிமானம் முதல்ல பிரம்மச்சாரி அபிமானம் அப்புறம் கிரகஸ்த அபிமானம் அப்புறம் பிதா மாதா அபிமானம் அப்புறம் பிதாத்து அபிமானம் போச்சான் அப்புறம் வந்து என்னது பிதாமகா மாதா பாட்டி பாட்டி தாத்தா அபிமானம் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன வருத்தம் தெரியுமா அதான் விசேஷம் தாத்தா பாட்டிக்கு ஒரு கவலை என்ன கவலை தெரியுமா என் பையனுக்கு அவன் குழந்தைய பையனுக்கு அவங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு அறிவே இவங்க வளர்த்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அறிவு நீ அறிவோட வளர்த்துருந்தேன்னா அவனுக்கு அறிவு இருந்திருக்கும் அவனுக்கு அறிவு இல்லைங்கிறது உனக்கு இப்பதான் புரிய நீ தான் காரணம் அது உனக்கு தெரியலப்பா அவரை சொல்றான் அதனால என்னன்னா நீ எங்கிட்ட விடு நான் பார்த்துக்கிறேன் நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க சுவாமிஜி நான் வரணும் நாங்கள்லாம் கிளாஸுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை என்ன பண்றது இந்த பேர குழந்தையும் பேத்தியையும் நான் பார்க்கிறேன்னு பொறுப்பை எடுத்து விட்டேன் அதனால மாண்ட ஓக்கியத்துக்கு இந்த ஜென்மாவில் வர முடியாது நடக்கிறது இப்படி எதுக்குன்னா இந்த காரண காரிய பாவமே கிடையாதப்பா காலமே கிடையாது என்னத்துக்கு போட்டு இப்படி அபிமானத்தில் அவஸ்தப்பட்டுன்னு திண்டாடுறேன் அதனால கௌடபாதாச்சாரியார் ரெடியா நிற்கிறார் நான் எப்போ ஃப்ரீயா இருக்கேன் உன்ன மாதிரி சுத்துறதே இல்லை ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கேன் மரத்தடியில் வச்சு ஏட்டுச்சுவடியை வச்சுண்டு எனக்கு ஸ்லோகம் மறந்து போய் எடுப்பாங்க எல்லாம் ரெடியாக இருக்கேன் எப்போ உனக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போ வா என்ன பிரதிவேஷோ சிப்ரமா பாகி பிரமா பத்யஸ்வ உபனிஷத் சொல்கிறது உபனிஷத்தில் ரொம்ப அற்புதமான மந்திரம் தைத்திரிய உபநிஷத் எல்லாமே உபனிஷத் தானே தைத்ரியபரிஷத் மந்திரம் என்ன சொல்லுகிறது இல்லை எனக்கு வந்து உடம்பு ஹெல்த்து நல்லா இருக்கணும் பேச்சு நல்லா இருக்கணும் அது வேணும் பணம் வேணும் நல்லா வந்து வீட்டில் எல்லா சௌரியம் குடிக்க அங்கே கிச்சனுக்கு போனால் கரெக்டாக டீ கெடைச்சு விடணும் எல்லாம் எனக்கு வந்துவிடணும் சாப்பாடெல்லாம் வந்துடணும் அப்புறம் வந்து நான் நல்லா படிக்கணும் எங்கிட்ட நிறைய பேர் படிக்கிறதுக்கு வரணும் சரி இதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னு இதெல்லாம் வந்து தர்மத்துக்காக பண்ணிட்டுருக்கேன் எப்போ எனக்கு ரெஸ்ட் பிளேஸ் நீதான் தட்சிணாமூர்த்தி அப்படின்னா பிரதிவேஷோ பிரபாகி ரொம்ப அழகான மந்திரம் அது அதாவது நீதான் எனக்கு ரெஸ்ட் பிளேஸ் பகவானே ஓய்விடமாக நீயே இருக்கிறாய் விசிராந்தி ஸ்தலம் நீ அப்படி விசிராந்தி ஸ்தலமா இருக்கிற உங்ககிட்ட நான் வரணும் அது நான் வராட்டாலும் நீ என்ன பண்ண தெரியுமா ரொம்ப விவகாரத்துல முழு போயிட்டே பக்கத்துல உவகாரி போயிடுவேஸ்வரணம் ரஜன் சொல்ற பகவான் கூப்பிடுறான் எப்படி இருக்கும் மா உபிஷ சொ நான் உங்கிட்ட வரமாட்டேன் நீ எங்க நிம்மதியும் நிறைய சொல்லலாம் காரிய காரணத்தா பாவா காரிய காரணத்தா பாவாத்து கவனமா புரிஞ்சுக்கணும் காரிய காரணத்தா பாவாத்து போடக்கூடாது அச்சிந்தியா எ காரியா அபாவா எதானா எஸ் மாத்து ஹேதோ காரிய காரணமே இல்லையோ அப்ப காரிய காரணமே இல்லாதனால அது என்னதுன்னா சதா தேவ ரொம்ப அழகான வார்த்தை சங்கராச்சாரியார் மிருஷா ஏவ அப்படிங்கிற அதை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீ வந்து விளக்கத்துக்கெல்லாம் உட்படாது இதை விளக்க முடியுமா இந்த அலாத்த சுத்த அந்த வடிவ தோற்றங்கள் வருகிறது அந்த வடிவ தோற்றங்கள் அதுலிருந்தும் வரலை அதுக்குள்ளேயும் போல எங்கிருந்தும் வரலை எங்க போகல ஆனா தெரியுறதுக்கு பேர் தான் மாயா சைதன்ய ஸ்பந்தனம் இந்த பிரபஞ்சமா இருக்கு சுவாமிஜி இதெல்லாம் நாம பார்த்தும் கேட்டும் தொட்டும் அனுபவிக்கிறோமே ஆங்கிலத்தில பேர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் முகர்ந்து பார்த்து தொட்டு அனுபவிக்கிற இந்த உலகத்தை எனக்கு வேறையா இருக்கிற நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த உலகத்தை வேறாக இல்லை இருக்கிறது ஒன்றுங்கிறீங்களே எது எப்படி சுவாமிஜி ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம் நாம நாப்பதாரியான் எல்லாம் நான் பார்த்து முகர்ந்து தொட்டு உணர்ந்து எல்லாம் என்ஜாய் பண்ணின்ட்டு இருக்கேன் அனுபவிச்சுட்டுருக்கேன் தீபாவளிக்கு பா ஞாபகம் இருக்குது இனிமேல் அடுத்த தீபாவளி எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கேன் இல்லாட்டி கார்த்திகை பண்டிகை வரும் அப்பம் வரப்போகிறது பொறி வரப்போகிறது எல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆக இது அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற போய் எப்படி இல்லைன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு அனுபவிச்சுட்டுருக்கேங்கிறதுக்காக அது இருக்குன்னு எப்படி சொல்கிறது இதுதானே விஷயமே விசாரமே அதுதானே சயின் சயின்ஸே என் மாடர்ன்யின் உண்மையிலேயே இல்லங்கிறான் அணுக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அணுக்கள் அப்புறம் அது புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் தான் இருக்கு அதுதான் வந்து என்னது மோஷன் அதெல்லாம் இப்படி இருக்குங்கிறான் இந்த மோஷ இப்படி டேஞ்சிபிள் ஆக தெரியும் என்ன அதை என்ன சொல்றது சைதன்யத்தை வந்து சொல்லணுமா என்ன இதுவே இந்த மேட்டரே இப்படி எல்லாம் டேஞ்சிபிள் ஆகும் சொன்ன அணுக்களே வந்து இப்படி பார்த்து முகர்ந்து தொட்டு அனுபவிக்க கூடியதாக இருக்கும்னா விஞ்ஞானப்படி என்னது எல்லா அணுமயம் சர்வம் அனுமயம் பௌத்திக் படி எல்லாமே அனுமயம் அணுவத்தான் அணுவத்தான் பாலா குடிக்கிற அணுவத்தான் நீ தயிரா சாப்பிடுற அணுதான் அணுவ இது பண்றது காம்பளக்ஸும் அனுமயம் குணா குணேஷு வர்த்தந்தே இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே அப்படின்னு இந்த மாடர்ன் சயின்ஸே சொல்ற பொழுது பன்னரும் உபனிடங்கள் எங்கள் நூலே இதற்கு நிகரேது அனுபவிச்சுனால உண்மையு சொல்றது அனுபவிச்சுனால மாத்திரம் போராது ஆராய்ச்சி பண்ணு ஆராய் உணர்வு நீராய்ச்சி பண்ணினா முதலே சொன்னார் அவர் அந்த வார்த்தையை சொல்லி இருக்க ஏற்கனவே விசாரம் பண்ணி பார்த்தா இல்லை சொன்னார் சமாச்சாரா நாப்பத்தி ரெண்டு இல்ல இல்லை இது வேற மாத்திக்கே இருபத்தி அஞ்சு பிரஜப்தே சனி நேர்த்தி கூட கோட் பண்ண சனிமித்தம் இஷ்டத்தை யுக்தி தர்சனாத் நிமித்த அனிமித்தம் இஷ்டத்தை உள்ளத உள்ளவாறு விசாரம் பண்ணி பார்த்தா பரமார்த்த தர்சனம் பண்ணா தான் தனம் சொல்லிக்கிட்டே இருக்கும் எஸ் செய்வ ஸ்புரணம் சதாத்மகம் அசற்க பாசத்தை கவனிக்க வேண்டாம் எஸ்ய சதாத்மகம் ஸ்புரணமேவ்கல்பார்த்தகம் பாசத்தே அந்த அலாத்தம் இல்லன்னா எங்க யம்பஞ்சம் இது வந்து ஒரு மிஸ்டீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அன்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அநிர்வச்சனீயா அனுபவ அனிர்வச்சனீயா அனுபவத் துவைத அனுபவ அனிர்வச்சனீயா அனுபவச்சனீய சத்தியானுபவ அதை விளக்கி சொல்லக்கூடிய அளவுக்கு அது சத்தியமானது அனுபவம் இல்லை இந்த அனுபவங்கள் மாயை மாயை மாயை சந்தேகமே இது இதுல சம்சயத்துக்கு இடமே கிடையாது யாது காரணத்தினால் காரிய காரணம் இல்லையோ காரிய காரணம் இருப்பது போல் தோன்றுகிறதோ அந்த காரிய காரணத்தன்மை விளக்க முடியாதது விசாரித்து பார்த்தால் அது புரியாத புதிர் பயனற்றது நம்மை இன்ப துன்பங்களுக்கு ஆளாக்குகிறது இதை உண்மை என்று நம்பி நாம் ஏமாறக்கூடாது விஸ்வனை நம்பாதே தேஜசனை நம்பாதே பிராக்யனை நம்பாதே துரியனை உணர்ந்து கொள் விஸ்வச பிராஜ்யனை உதறி தள்ளு மேக்ரோ காசம் ஆகுது சமஷ்டி ஆவது சமஷ்டி ஆபாசாசா சைதன்யம் பிரம்மை சத்தியம் அகமேவ தத்து ரொம்ப நேரம் கழிச்சா அது எங்க இருக்குன்னா அதுதான்ப்பா நீ அதுவே நீ நீயே அது அச்சிந்தியாக நான் என்ன அர்த்தம் அனிர்வச்சனீயாக அது மாற்றம் இல்லை அதை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இதோட நிறுத்திக்கும் அச்சிந்தியாக எப்படி வேணாலும் நான் அர்த்தம் சொல்லத் தோன்றது அச்சிந்தியாகனா நான் அனாவசிய சிந்தனை இனிமேல் எப்ப லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையோ எதிராதி அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் விளக்க முடியாது நம்ம தத்துவத்தில் படிச்சோம் அனிர்வாச்சிய அநாதி அவித்தியா மலினசத்துவம் படிக்கிற தத்துவத்திலே படிச்சிருக்கும் இந்த காரணாவஸ்தான் காரணரீர அபிமானத்துல இருக்கிறத பிராஜ்யன் சொல்றோம் நாம அந்த காரண காரிய பத்தம் இந்த தைரச விஸ்வன்ல இருக்கிற இருக்கிற பந்தம் காரண பந்தா காரிய பந்தஹா அதுல விடுபடணும் நான் திரம் நகிஷ்பிரஜம் நோபயத்திரம் நம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதஷ்டவஹாரியான நாளை வச்சுக்க போகிறேன் காலம்பு ஆறே முக்காலுக்கு இங்கே தியான கிளாஸ் இங்கே ஆரம்பிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் நாளைக்கு இங்கே வந்துடும் ஆறே முக்காருக்கு மெடிடேஷன் கிளாஸ் சும்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் தேவையில்லைன்னு மெடிடேஷன் பண்றோம் தியானம் அனாவசியம்னு தியானம் பண்ணும் தியானம் தேவையில்லை என்று தியானம் செய்வோம் அப்புறம் தான் தியானம் பண்ணலையேங்கிற அந்த புத்தியும் போயிடு போகணுமே அது ஒரு சம்சாரம் தானே நான் தியானமே பண்ணுறது இல்லை அது ஒரு கவலை இருக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அப்புறம் என்ன பண்றது டிவியா பார்க்கறது அதுவும் கிடையாது நிஸ்திரை குண்டே பதி விச்சரதாம் கோவிதி கோஷேதா போயிட்டு போட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல வாய் மூழி உள்ளமா தோன்றது அஹம் அதம் அவ்வஹாரிய அஹம் அகிராஹிய அஹம் அலட்சண அஹம் அச்சித்ய அஹம் அச்சித்ய கங்க அந்தம் வேப்பயசாரிவைதீய ஆத்மா அணவோகம் இப்படி ஒன்னொன்னா நாளிலிருந்து ஆரம்பிக்கும் அச்சிந்தியா அச்சிந்தியாக என்ன அர்த்தம் அதிக முடியல வேற எப்ப முடியாதா என்ன சதா சிந்தியா ஒரு நாள் வந்து முடியாது பண்ண வேண்டிய அவசியம் என்னத்துக்கு போட்டு மண்டே உடச்சு போய் தான் அதனால என்னன்னா தூக்கி எறின் அஸ்வத் சுவிரூட மூலம் அசங்கேன சித்வா அதுக்கப்புறம் என்னென்னா அகம் சைதன்யம்னா அதை புரிஞ்சுக்கும் தத்த்பதம் தரிமார்க்கித்தவியம் எஸ்மின் கதாக பூயா நிவர்த்தன் தமே அதுக்காக லக்ஷாமுத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கும் தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தே எத பிரபுத்தே பிரசுதா புராணி அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்லா அபிமானத்தையும் விடு நான் பாட்டி தாத்தா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எனக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்காத இந்த கிராண்ட் இந்த பேர் நான் கிராண்ட் ஃபாதர் நான் கிராண்ட் மதர் எல்லாம் வீ ரொம்ப கிரேட் இதெல்லாம் வெட்டியானா ஆகினால இதெல்லாம் நிறைய பேர் போவ சொல்றதை பார்த்தா கடைசியில் என்னாச்சுன்னா வேதாந்தம் போச்சு இந்த பேரணியும் பேத்தியும் பார்க்க போய் எனக்கு ஒன்றும் இது நம்ம கிளாஸுக்கு ஆள் இல்லையே நானும் வருத்தப்படல சொல்றேன் அ சதைவ எப்பவுமே அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை சங்கராச்சாரிய ரொம்ப அழகாக சொல்றார் யா சத்து ஸ்ருஜு யசாசத்து ரிஜு ஆதி ஆபாசேஷு ரிஜ்வாதி புத்தி திருஷ்டா அலாத்தமாத்திரே திருஷ்டா அலாத்தமாத்தே புத்தி திருஷ்டா ரொம்ப அழகான வாஷம் வாக்கியம் இந்த அலாத்தில தான் புத்தி இருக்கே தவிர அதை வந்து ஆபாசேஷு ரிஜ்வாதி புத்தி திருஷ்டா அலாத்தமா அலாத்தத்தவரே இல்லை அலாத்த மாத்திரேவாத்தியாதிஷு நம்ம பார்க்கிற போது அலாத்தத்தை அலாத்தத்தான் அலாத்தம் எங்க வந்து ஆக்காரம் அதே மாதிரி சைதன்யம் இல்லாம எங்க பிரபஞ்ச ஆக்காரம் அல்ல அதாவது சைத்தன்யம் சுத்துறதுன்னு வச்சுருக்கோம் மாயினால சுத்துறது ஆகாஷா சுத்துறது வாயு ஆகத்தது அப்புறம் என்னது அக்னி ஆகத்தா அதுவே அக்னி தானு கேட்கப்படாது சொல்றேன் வார்த்தை அப்போ வந்து சைத்தன்யம் அதுலருந்து அக்னி வந்தது சைதன்யம் சுத்தித்துய ஸ்பந்தனம் ஃபர்ஸ்ட் ஸ்பந்தனம் ஆகாஷா செகண்ட் ஸ்பந்தனம் வாயு அப்புறம் அசச்சுண்டே இருந்தா நானும் நீ ஆசிரமம் அவஸ்தே எல்லாம் வந்து அப்பா அப்புறம் உண்மையிலே அது இருக்கா யார் அசைச்சா மாயா அசை அசை வாஸ்தவ மாயா ஸ்பந்தனம் ஸ்பந்தனமே மாயா மாயா ஏவ ஸ்பந்தனம் ஸ்பந்தனம் இசைக்குவல் டு மாயா பிரமா சொல்லிவிட்டேன் இதை விளக்க முடியாது சொல்றார் நீ பிரபஞ்சத்தை பார்க்கிற போதே பிரம்மத்தை தான் பார்க்கிறவனும் பிரம்மம் பார்க்கப்படுறதும் பிரபஞ்சத்துக்கு வேற எப்படி பிரபஞ்ச ஆக்காரத்தை ஆபாசத்தை அலாத்த ஆக்காரத்தை பாக்கிற போது அந்த ரிஜ்வாதி ஆக்காரத்தை பார்க்கிற போது அலாத்த மாத்திரே புத்தி அதே மாதிரி இங்கேயும் என்னன்னா இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கிற போது இந்த காரிய காரணத்தை எல்லாம் பார்க்கிற போது விஜான மாத்திரே புத்தி திருஷ்டானது ஜாத்தியாதிஷு ஜாத்தியாதி மிருஷை ஜாத்தியாதின் அர்த்தம் தோற்றம் முதலாளனைகள் மாய தோற்றம் உண்மை அல்ல பொய்ங்கிற மிருஷா ஏவ இத்தி சமுதாய இதுதான் இதனுடைய சமுதாயம்னா என்ன எதெல்லாத்தையும் சேர்த்து விட்டார் சமுதாய அர்த்தன்னு சொன்ன நாப்பத்தி ஏழு டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இத்தனை ஸ்லோகத்தினுடைய பொதுவான அர்த்தம் பா அப்படின்னு சொல்லி சமுதாய அர்த்தாச்சாரிய விளக்கம் சொல்ற மேலும் திரவியாவோவா ேத்து அயாவோம் நோபிய கிடையாதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை திரும்பவும் சொல்றா காரிய காரண அபாவா சதைவன் அச்சித்தியாக சதைவகி எப்பொழுதும் அது சிந்திக்கத்தக்கது அல்ல சிந்திக்கத்தக்கது சிந்திக்க முடியாது சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அது என்னதுன்னா ஒரு மிஸ்டீரியஸ் புதிய புதிரது மிஸ்டீரியஸ் ஒண்ணு இருக்குன்னு சொல்லாதே அது தேவை அது ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்காது விளக்கம் சொல்லுவார் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இதுல வந்து அந்நிய இருக்கு அந்நியத் திரவிய திரவியம் ஹேத்துஹூ என்ன சொல்றார் கௌடபாதாச்சாரியார் காரிய காரண சம்பந்தம் இருக்கணும்னா ரெண்டு பொருள் இருக்கணும் ரெண்டு பொருளும் தனித்தனியா இருக்கணும் அப்படி தனித்தனியா இருந்தால்தான் ஒண்ணுக்கு இன்னொன்னு காரிய காரணம் சொல்ல முடியும் மரம் ஒரு திரவியம் ஆக இது ஒரு இது அழிஞ்சு வரது இருக்கட்டும் அப்ப ஒரு அப்பா திரவியம் வச்சு அப்பா ஒரு திரவியம் திரவியம் அப்பாங்கிற திரவியம் திரவியத்துக்கு காரணம் அப்புறம் அந்த இருக்கு அலாத்தில அலாத்தம் ஒரு திரவியம் ஆகார ரிஜுவாதி ஆக்காரம் வந்து ஒரு திரவியம் நீ சொல்ல முடியுமா இந்த திரவியம் இந்த காரிய காரணத்தாரண பாவம் வரணும்னா ஒரு தனி பொருள் அலாத்தம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி பிரபஞ்சம்னு ஒரு தனி பொருள் பிரம்மம்னு ஒரு தனிப்பொருள் இந்த தனிப்பொருள் காரணம் பிரம்மம் தனிப்பொருள் காரணம் பிரபஞ்சங்கிற தனிப்பொருள் காரியம் சொல்ல முடியாது இந்த திருஷ்டத்தை இருந்தா தப்ப முடியும் தனித்தனி வஸ்துவே கிடையாது அடுத்தது சொல்றாரு பாருங்க தர்மா நாம் திரியாவோவா ந உபத்திய தர்மாநாம் பதார்த்தம் தர்மா நாம் இசை கொஞ்ச ஜீவர்கள் போட்டிருக்கா கிடையாது கவனமாக படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு நான் வந்து அதை ஃபாலோவே பண்றதில்லை நீங்க வந்து அதை பார்க்கறதே இல்லை அதனால நான் அதை பார்க்கறது இல்லை நீங்க வந்து நான் சொல்றதை போட்டுங்கோ அவசரத்துக்கு அந்த மாதிரி எழுதிட்டோம் அதனால அப்படியே இருக்கட்டும் ஆத்மாக்கள்னு போட்டிருக்கு பதார்த்தங்கள் அர்த்தம் இங்க சேத பதார்த்தங்கள் ஜட பதார்த்தங்கள் எல்லாமே சரபதார்த்தங்கள் அச்சர பதார்த்தங்கள் எல்லாமே தர்மானாம் சங்கராஜர் ஆத்மா போட்டிருக்க ஆனால் இது எல்லா அர்த்தத்தையும் குறிக்கணும் எந்த வஸ்துவையும் குறிக்கக்கூடியது தான் தர்மானாங்கிற சப்தத்துக்கு பதார்த்தானாம் பொருள்கள் நாம ரூபாத்மகமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அதுக்கு அதுக்கு அது ஒரு தனி பொருளாகவோ அது தனியாகவோ இல்லை பிரம்மத்துக்கு வேறாக எந்த ரூபமும் சைதன்யம் சைதன்யத்துக்கு வேறாக எந்த நாமமும் எந்த ரூபம் எந்த ரூபமும் நாமமும் கிடையாது ஆகையினால நவபத்தியத்தே அது ஒரு மாய தோற்றம் அவ்வளவுதான் ஆகியனால என்னாச்சு காரிய காரணத்தி தஜாதி அத்வைத்தி பிரபஞ்சோபம் அதுவைதம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் ம்ேத்துஃ பிரி மனிணர்மாஜம் ம்ேதுஃலா ஜாதி பிரவிசந்தி மனிஷிண நாற்பத்தி ஆறாம் ஸ்லோகத்தை பாருங்கோ இருபத்தி எட்டாம் ஸ்லோகத்தை பாருங்கோ இருபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு ஒப்படுக இருபத்திட்டு நாற்பத்தி ஆறு இருபத்தி எட்டுல என்ன இருக்கு தித்தம் ஜாயம் தர்மா அஜாஸ்மிருத்தி அதனால இங்க முடிக்கிற ஏபம் இவாறு தர்மா தர்மா என்னம் எல்லா பதார்த்தங்களும் அர்த்தம் மேட்டர் அர்த்தம் இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம் பதார்த்தங்கள் சயின்ஸ்ல சொல்றாங்க இல்லையா எல்லாம் வந்து மேட்டர்ன்னு சொல்லலாம் தப்பே எல்லா பதார்த்தங்களும் தர்மா இஸ்வல் மேட்டர் எல்லா வஸ்துக்களும் இதை வச்சுன்னே சொல்றாங்க இதுக்கு விளக்கம் சயின்ஸ் பூர்வாவே சொல்லிவிடுறாங்க சில பேர் மேட்டர் எனர்ஜி எனர்ஜி மேட்டர் அப்ப அதுலேயே ஒரு விவசாய இல்லையே அப்படி இருக்கிற போது எப்படி சத்தியம்னு சொல்லுவேன் அதுக்கு ரியாலிட்டி எப்படி அதில் சொல்ல முடியும் அதனால தர்மாஹா நித்தஜா இவ்வாறு விளக்கிய பிரகாரம் பார்க்கும் பொழுது பொருள்கள் எதுவும் சித்தம்னா இந்த இடத்துல சைத்தன்யம் டு சித்தசிய வாசுதேவஹா அதெல்லாம் எடுத்துக்க கூடாது மனோபுத்தி அகங்கார சித்தம் அந்த சித்தம் இல்லை சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம்ங்கிற சித்தம் அந்த சிவச்சித்தம் சரி சித்தஜாக அப்புறம் என்னன்னா தர்மம் சித்தம் வாபி நம்ம சில பேர் சொல்றாங்க இல்லையா சயின்ஸ் மேட்டர் ப்ரொடியூஸ் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் ப்ரொடியூஸ் மேட்டர் அப்படிலாம் சொல்றவங்கலாம் இருக்காங்க ஆகையினால மேடர் அதாவது சைத்தன்யத்திலிருந்து தான் வஸ்துக்கள் தோன்றியது வஸ்தூல இருந்து சைத்தன்யம் தோன்றியதுன்னா அப்படி அவங்களுக்குள்ள அபிப்பிராயம் இருக்கு உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா மாண்டூக்கிய உபநேஷத்து என்ன சொல்றது எல்லா உபனேஷத்துக்குலாம் என்ன சொல்றதுன்னா எல்லாம் சைத்தன்யம் தான் வேறாக ஒரு பதார்த்தமும் இல்லை அலாதத்துக்கு வேற ஆகாரங்கள் கிடையாது வாஸ்தவமான ஆக்காரங்கள் கிடையாது ஆ சைத்தன்யம்தான் மாயினால இந்த சேதனா சேதன பிரபஞ்சமாக காட்சி அளிக்கிறது ஆ சித்தமும் தர்மத்திலிருந்து தோன்றல தர்மம்னா பதார்த்தங்கள் பொருள்களில் இருந்து பொருள்கள் தோன்றவில்லை என்ன ஒன்றும் தோன்றவில்லை அதாவது என்னது ஆனா அதுக்கு இவ்வளவு கமெண்ட்ரி அஜஹாங்கிறதுக்கு இவ்வளவு கமெண்ட்ரி பகவான் என்ன சொன்னார் அஜோபி சன்னவியாத்மா பூதா நாம் ஈஸ்வரோ பி சன் பிரகிருதி அப்புற என்ன சொன்னார் கடைசீல விபூத்யோகத்தில் என்ன சொன்னார் அஹுநை விஷயம் கிருத்னோ ஜி முடிச்சார் பார்வோ மத்தேவ்வித மத் இந்தமெண்ட்ரி இருக்குதம் ஜக்தவியமூர்த்தி ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் காரியே காரணம் பசியேத் பசிய பசாத் காரியம் விசயம் அவசிஷ்டம் முனிமேவ் அாரணம் விவேகச்சூடாம என்று ஒரு அதுலோகம் விவேக சூடாவணியில இருக்கு நல்ல ஸ்லோகங்கள் என்ன ஏதுபல அஜாத்தி மனிஷினா பிரவிசந்தி மனிஷினா என்ன நல்ல சித்த சுத்தியோட குரு கிட்ட ஞ ஞானத்தை அடைந்தவர்கள் சாஸ்திரத்தை படித்து ஒழுங்காக மாண்டூக்கிய பரிஷ கிளாஸ் அட்டன் பண்ணினவன் அர்த்தம் ஒருபடியாக மாண்டூக்கிய கிளாஸை வந்து உருப்படியாக கேட்டு படிச்சு மணிஷினா மணிஷினு அர்த்தம் ஆழமாக திங்க் பண்றவன் அர்த்தம் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கின்றவனுக்குத்தான் மணீஷினக மணீஷி மணிஷி மணிஷினவு மணிஷினா கீதையிலே பார்க்குறோமே கர்மஜம்புத்தி யுக்தாகி பலம் தியக்துவாங்க இங்கே ஹேத்து பல அஜாத்தின் தியா கர்ம ஜம்புத்தி யுக்தாகி சிலதெல்லாம் நானும் கவனிக்கிறேன் கீதைக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கு அதாவது கமஜம் புத்தியுக் ஹிஃபல மனிஷிண கர்மத்திலிருந்து உண்டாகிற ஃபலனை தியாகம் பண்ணிட்டு மனிஷிணர் அநயம் அநா பதம் மனிஷிணா என்ன சின்ன மனிஷிண அஜா பிரவிசந்த பிரவிசந்திசிங்கிறது பிரபத்யந்தே பிரதிபத்யந்தே மனிஷினா இஸ்இக்குவல் சங்கராச்சாரியர் பிரம்மத்தை அறிந்தவர்கள் பரம்பொருளை நன்கு உணர்ந்தவர்கள் எப்படிப்பட்ட பிரவிசந்திங்கிறது சங்கராச்சாரியர் அத்தியவசிய நல்ல வாக்கியம் எல்லாம் போடுற அத்தியவசிய ஆத்மனி ஹேத்துபலையோ அபாவமேவ பிரதிபத்தியே இதுக்கு சரியான ஸ்லோகம் என்ன தெரியுமா நம்மாணி லோகம் எல்லாம் அதை ஞாபகப்படுத்திக்கணும் அதெல்லாம் எடுத்து நீங்க என்ன சொன்னார் ஹேத்து பல அஜாதி நமக்கு எப்ப பார்த்தாலும் என்ன இருக்கு ஒரே இது இந்த சஞ்சித கர்மா என்னைக்கு நாசமா போறதோ தெரியலையே என்ன ஆகாமி கர்மம் வேற நிறைய பண்ணி வச்சு இருக்கேன்னு சேர்த்து கர்மத்தை அனுபவிச்சு தீக்கணுமே இதெல்லாம் தெரியும் இல்லையா பிராரப்தம் ஆகாமி சஞ்சீதம் எனக்கு ரொம்ப பெரிய பிராரப்தம் அர்த்தம் நம்ம பிராரப்தம் இப்படி ஆயிடுத்து அப்ப நமக்கு ஏதோ ஒரே இந்த கர்ம வந்து இந்த நமக்கு எப்ப பார்த்தாலும் கவலையா இருக்கு அடிக்கடி என்ன இருக்குன்னா நான் எப்படி இருக்க போறேனோ தெரியலையே ஏதோ ஒரு இதுல சொல்றாங்க என்ன அதாவது வாழ்க்கையில் மனிதன் என்ன பண்றானா வாழ்வதற்காக தயார்படுத்தி கொண்டே இருக்காங்க என்ன என்ன என்ன சரியா வாழ்றதுக்காக வேண்டி நான் பண்ணிட்டு இருக்கேன் வாழலாம் நினைக்கிற போது எம தர்மராஜா வரையாங்கிறார் என்னையா பண்ணா வாழ்கிறதுக்காக முயற்சி பண்ணின்னு இருந்தேன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு எல்லாரும் தானே சொல்கிறாங்க நல்லா தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பாருங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் ஆசிரமத்துக்கு வரப்போறேன்னா அதெல்லாம் நடக்காது சும்மா கதையெல்லாம் விடாது ஆசிரமத்தில் இருக்கிறவனே வாழ முடியாமல் துண்டாடினு இருக்கான் நீ வந்து ஆசிரமத்தில் வந்து வாழ போறையாக்கும் இருக்கிற இடத்துல வாழ தெரியாதவருக்கு எங்கே போய் வாழ தெரிய போகுது எல்லாருக்கும் ஒரே இதுதான் எல்லாருக்கும் ஒரே இது அவசரம்னா அவசரம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் இந்த எஸ்எம்எஸ் கொடுக்கறதா இருந்தா இருந்தாலும் ஸ்பீடோ ஸ்பீடு என்ன ஸ்பீடுங்க எல்லாருக்கும் பேசுறதே ஸ்பீடு இந்த வந்து இந்த கிரிக்கெட் எல்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவன் கேட்பான் கேள்வி கேட்பான் வாட் ஆர் யுவர் கேள்வி அவன் பதில் சொல்லுவான் பதில் சொல்லு நீங்க அதுக்குள்ளே எல்லாம் புரிஞ்சுக்கணும் பாரு பேசு ஸ்பீடோ ஸ்பீடு அந்த காலத்தில் என்ன ஆச்சா பாட்டி மாதிரி பாட்டின் வா சௌகிமா உக்காரு அப்படின்னு பாட்டி முடியுமா என்ன இல்ல பாட்டி போன் அவன் ஆரம்பித்தது அவன் சொல்லியான் அதுக்குள்ள இன்னொரு மிஸ்டேக் பரபரப்பு அப்படி ஒரு பரபரப்பு சாமியாரும் தப்பிக்க முடியல இவனோட சேர்ந்தா நம்மளும் கதவை சாத்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது என்னது மெட்ராஸ்லாம் மெட்ராஸ் பரவாயில்லை வந்து மலையில இருக்கிறவனை காட்டில இங்க கிராமத்தில் சில்ல மரத்துப்பட்டிக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு தான் வாழ்க்கை ஸ்பீடு தான் இருந்து மதுரைக்கு போனா இன்னும் ஸ்பீடு மெட்ராஸ்க்கு போனா இன்னும் ஸ்பீடு பாம்பேக்கு போனா இன்னும் ஸ்பீடு அப்புறம் சிங்கப்பூருக்கு போனா ஹாங்காங்குக்கு போனா நியூயார்க்கு போனா ஸ்பீடோ நிக்க நேரம் இல்லைன்னு அந்த சிக்னல் போட்டாச்சுன்னா சிக்னல்ஸ் அது வேற நம்பர் போடுறான் கடைசியில சொல்றோம் இல்லையா என்னத்துக்கு இப்படி பறப்பானே ஆளா பறக்கிறாங்க அவர் சொல்கிறார் இந்த கர்மா கர்மா பண்ணி பண்ணி இன்னும் வரப்போகுது இன்னும் அப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஞாபகம் சொல்லு அவர் சொல்கிறார் கவுடபாதாச்சாரிய சொல்கிறார் எல்லாத்தையும் விடு எல்லாத்தையும் என்ன பண்ணு எல்லாம் போய் இந்த வேஷம் போட்டு போட்டு கிரீன் ரூமில் போய் உனக்கே மறந்து போயிடும்போல் இருக்கு அதனால் போய் எல்லா வேஷத்தையும் விட்டு எல்லாம் பகவானே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயுதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே இல்லாட்டி அதிருஷ்டம் அவ்வகாரியம் அக்ராஹியம் அல்போ பத்தின் கோயிலுக்கு போறதே தோஷம் தான் அல்போது இல்ல அந்த தோஷம் பண்ணலனா தோஷமே போகாது ஆகையினால இதெல்லாம் ஒழுங்கா பண்ண பார் அது ஹேத்து பல அஜாத்தின் பிரவிசந்தின்னா என்ன அர்த்தம் இந்த கர்ம பலன் இந்த காரணம் ஹேத்துனா காரணம் பலம்னா காரியம் ஹேத்து பலம்னா என்ன இந்த கர்ம பலம் அதையும் போட்டு அதுல விடுபட்டு அமைதி சாந்தி திருப்தியில இருக்கிறான்னு அர்த்தம் ஒன்பதரை மணிக்கு ஓம் ஜாகிரதாதித்ரயோன் முக்தம் ஜாகிரதா அதிமயம் ஓங்காரைக்குசம்வேம் யன்னியரோ குருராத்மேதி மூர்பேதவிமமவ்ஹாயிணாமூர்ஜே நமஹேயனின்று அனந்தஜன்மாண்ட மெய்யனே உபதேசிக்க வெடிவந்த குருவே போற்றி உய்யவே முல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் ஷையுமாருன்றும் காணேன் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாதிகி